عَلَى الَّذِينَ بِمَا كَانُوا <يَفْسُقُونَ> صدق الله கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட ஆயத்தில் பனி இஸ்ராயல்கள் முசா அலை இஸ்லாம் அவருடைய கோம்புகள் அல்லாஹாலா அவர்களை பிடியிலிருந்து காப்பாற்றி தீஹ் என்ற ஒரு பாலைவன பகுதியிலே தங்க வைத்திருந்தான் அவர்களுக்கு நிழக்கூடிய வீடுகளோ அல்லது அவர்கள் வெயிலிலும் குளிரும் பாதுகாப்பு பெறுவதற்கு இடமோ இல்லாத நேரத்தில் மேகத்தை நிழலாக ஆக்கி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார் அளித்தார் அதே போன்ற அவர்கள் உணவும் குடிப்பும் இல்லாத இருந்த நேரத்தில் வானுலகத்தில் இருந்து மண்ணு என்ற இரண்டு விதமான உணவுகளை இறக்கி வைத்து அதை நீங்கள் மிக இனிமையாக தாராளமாக புசித்துக் கொள்ளுங்கள் சாப்பிட்டுக் அநியாயம் செய்ய வேண்டாம் சொல்லி இறக்கி வைக்கப்பட்ட அந்த உணவுகளை அன்றைய நாளில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை சேமித்து வைக்க கூடாது என்பதாகவும் அல்லாஹால ஆனால் அவர்கள் அந்த பொருளை சேமித்து வைக்க ஆரம்பித்தார்கள் அதன் காரணமாக அந்த உணவு வானிலிருந்து வருவது தடைப்பட்டு விட்டது இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்திற்கு பிறகு அடுத்து அல்லாஹத்தாலா இரண்டு மூன்று ஆயத்துக்கு பின்னால் சொல்லுகின்றான் அவர்கள் வானுலகத்தில் இறக்கி வைக்கப்பட்ட அந்த உணவு மாதிரியாக அவர்கள் சாப்பிட்டதின் காரணமாக ஏற்பட்டு எங்களுக்கு இந்த உணவு தேவையில்லை எங்களுக்கு பருப்பு வேண்டும் கீரை வேண்டும் என்பதாக எல்லாம் பூமியில் விளைந்து வரக்கூடிய பொருள்கள் வேண்டும் என்பதாக கேட்டார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹத்தால இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்தை இறக்கி வைத்து இந்த கருத்தை சொல்லி அவர்களை அந்த இடத்தை விட்டு வேறொரு ஊருக்கு போகுமாறு கட்டளையிடுகின்றார் அதை அல்லாஹத்தால அந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகின்றார் இதுக்குள்ள நாம் சொல்லிய நேரத்தில் இந்த கிராமத்தில் நீங்கள் நுழைந்து விடுங்கள் அந்த கிராமத்திற்கு சென்று விடுங்கள் சாப்பிடுங்கள் விரும்பியா அவர்களுக்கு நாம் சொல்லிய நேரத்தை நபிய நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்பதாக குறிப்பிடுகின்ற அவர்களுக்கு வானிலிருந்து மண்ணு செல்வா என்ற இரண்டு வகையான உணவுகள் இறக்கி வைக்கப்பட்ட நேரத்தில் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவர்களுக்கு சடைவு ஏற்பட்டு விட்டது அதன் காரணமாக அவர்கள் பூமியில் இருந்து விளையக்கூடிய பொருட்களை கேட்டார்கள் சாப்பிட வேண்டும் என்பதால் அந்த பூமியிலிருந்து விளையக்கூடிய பொருள்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இது கிடைக்க முடியாது அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி பாலைவன பகுதி அங்கே குற்பூண்டுகள் எதுவும் விளையாது காய்கடைகள் தானியங்கள் எதுவும் விளையாது விளையக்கூடிய ஊருக்கு இவர்கள் போக வேண்டும் அதை அல்லாஹால சொன்னார் அல்லாஹால அவர்களுக்கு கட்டளை குறிப்பிட்ட அந்த ஊரை சொல்லி அந்த ஊரு ஊருக்குள்ளே நீங்கள் செல்லுங்கள் அங்கே நீங்கள் விரும்பியவாறெல்லாம் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹத்தால சொன்னார் இந்த பனி ஈஸ்ராயல்கள் இருக்கின்றார்களே முன்னால் சம்பவம் சொல்லப்பட்டு இவர்கள் எகிப்து நாட்டில் இருந்தார்கள் அடிமையாக இருந்தார்கள் கூட்டத்தாருக்கு அடிமையாக இருந்தார்கள் அவர்களை அல்லாஹு நபியாக அனுப்பி வைத்து அவர்களுடைய கொடுமையிலிருந்து அவர்களை மீட்டி அவர்களை கடலை பிளக்கச் செய்து அவர்களை அக்கறைக்கு கொண்டு சென்றார்கள் என்று வரலாறு சொல்லப்பட்டது இவர்கள் அசலிலே இந்த எகிப்திலே இவர்கள் குடியிருந்தாலும் கூட இவருடைய அசல் ஊர் பலஸ்தீனமாகும் வைத்து புனிதமான பள்ளி எந்த இடத்திலும் அமைந்திருக்கின்றதோ அந்த பகுதி இவர்களுடைய மூதாதையர்களுடைய ஊர் பிறகு இவர்கள் எப்படி இங்கே வந்தார்கள் என்றால் நபி யூசுப் அலேஸ்லாம் அவருடைய காலத்திலே அவர்கள் இங்கே வர நேர்ந்தது யூசுப் அலே அவர்கள் ஷாம் பகுதியிலே பலஸ்தீன் பகுதியிலே வாழ்ந்திருந்தார்கள் யூசுப் அலேஸ்லாத்துடைய மகன்களில் ஒருவருக்கு பெயர் தான் என்பது அவருடைய சந்ததியிலிருந்து வந்தவர்களுக்கு தான் யூதர்கள் என்பதாக சொல்லப்படும் அந்த விளக்கங்கள் நான் சொல்லப்பட்டிருக்கின்றன இப்ப யாபுப் அலேஸ்லாம் அவர்கள் சாம் பகுதியிலே வாழ்ந்து வந்தார்கள் நதி யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் குழந்தையாக இருந்த நேரத்திலேயே அவர்களுடைய சகோதரர்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டு கிணற்றிலே கொண்டு போய் போடப்பட்டு காற்றில் இருந்த கிணற்றில் போடப்பட்டு பிறகு வழிபோக்கர்களால் அவர்கள் எடுக்கப்பட்டு நாட்டுக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கே ஒரு பிரதம மந்திரியாக இருந்தவர் அந்த யூசுப் அலே அவர்களை இழைத்து வாங்கி அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் யூசுப்பிலே மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார் அழகான கதை என்பதாகவும் சொல்லுகின்றார் இப்பொழுது யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அங்கே எகிப்து நாட்டுக்கு அடிமையாக விற்கப்பட்டார்கள் எகிப்து நாட்டிலே அந்த அரச மாளிகையிலே அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் வாலிபன் பொழுது யார் இவரை வாங்கினாரோ அவருடைய மனைவியை இவர் மீது காதல் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது பிறகு அங்கிருந்து தப்பித்தார்கள் சூழ்ச்சியின் அந்த சூழ்ச்சியிலிருந்து தப்பித்தார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பிறகு அந்த மன்னர் அவர்களை ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னால் சிறையில் இருந்து வெளியாக்கி அந்த அரசாங்கத்திற்கு நிதி மந்திரியாக அவர்களை நியமித்தார்கள் நபி யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் வரலாறு இந்த கதை அது கதை அஹசனுல் கசஸ் என்று அல்லாஹத்தால குரானிலே யூசுப் அலி சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றான் அழகான கதை உலகத்திலே ஒரு மனிதன் காதல் கதை எழுத வேண்டும் என்று சொன்னால் நபி யூசுப் அலே இஸ்வாத்துடைய கதையை வைத்துத்தான் மூலமாக வைத்துத்தான் எழுத வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அழகான கதையை அல்லாஹத்தாலா குரானிலே சொல்லி தருகின்றார் சரி நபி யூசுப் அலை எகிப்திலே இப்பொழுது அரசராக இருக்கின்ற குடும்பத்தினர் அவர்கள் இங்கே இருப்பது தெரிந்த பொழுது அங்கே நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டது அதன் காரணமாக நபி யூசுப் அலைவர் தங்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் எகிப்துக்கு அழைத்துக் கொள்ளுகின்றார்கள் தங்களுடைய தந்தை தங்களுடைய தாய் சகோதரர்கள் மற்றும் தங்களுடைய குடும்பத்தினர் அனைவரையும் ஷாம் நகரில் இருந்து நாட்டில் இருந்து எகிப்து நாட்டிற்கு அழைத்துக் கொள்ளுகின்றார்கள் இப்பொழுது யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள் அவர்களுடைய கோபுகளும் அங்கேயே தங்கிவிட்டார்கள் யூசுப் அலேஸ்லாத்துடைய அந்த கோபுகள் அவர்கள் யூதர்கள் யகுதிகள் இப்பொழுது காலங்கள் செல்ல செல்ல இவர்கள் அநியாயமும் அட்டுழியும் செய்ததின் காரணமாக இவர்களுடைய கையிலே அரசாங்கம் இருந்தது பிறகு அது பறிக்கப்பட்டு அது வேறொருவருடைய இவருக்கு எதிராக இருக்கக்கூடியவருடைய கையிலே போய் அவர் இவர்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களோ அந்த யூதர்கள் இப்பொழுது அடிமைகளாக மாறிவிட்டார்கள் முதலிலே வேலைக்காரர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அரசாங்கத்திலே விட்டு இருக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் இது உலகத்தினுடைய இயல்பான நிலை சாதாரணமா இருக்கக்கூடியவர்கள் அரசுக்கு வர்றது அப்புறம் அரசிந்து போறது இதெல்லாம் இருக்கக்கூடிய அதே மாதிரி நிகழ்ச்சி நடந்தது இப்பொழுது அலி இஸ்லாத்துக்கு அவர்கள் அகப்பட்டு அடிமையாக அடிமையாக பிராவுடைய கூட்டத்தாருக்கு அடிமைகளாக அங்கே வாழ்ந்து வந்தார்கள் அப்பொழுதுதான் நூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹாலா நபியாக அனுப்பி அவர்களை பிராவுனுடைய பிடியில் இருந்து கொண்டு வந்து இப்பொழுது கடலை கடந்து செங்கடலை கடந்து தீகி என்ற அந்த பாலைவனத்திலே அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே மண்ணு செல்வா என்ற உணவு அவர்களுக்கு இறக்கப்பட்டது வானத்திலே அவர்களுக்கு கூறையாக மேகத்தை அல்லாஹால கொண்டு வந்து நிறுத்தினால் அந்த பாக்கியங்கள் எல்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட நேரத்தில் அது ஒரு சில நாள்கள் சில மாதங்கள் சில ஆண்டுகள் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இப்படி அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு இந்த உணவு எல்லாம் சரியா வராது எங்களுக்கு கீரை வேணும் பருப்பு வேணும் வெங்காயம் வேணும் பூண்டு வேணும் அப்படின்லாம் கேட்டாங்க அல்லாஹத்தான அடுத்த ஆயத்துல அதை சொல்லி காட்டுக்கணும் அப்படியே எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா உட்கார்ந்துட்டு இருந்தா கிடைக்காது நீங்க எங்க போகணும் எங்க விலைதான் அந்த இடத்துக்கு போங்க என்று அல்லாஹத்தால அனுப்பிவிட்டோம் இப்ப எங்க விலைதான் அந்த இடத்துக்கு போங்கன்னு சொன்னா இவங்க அசல் ஊரா தான் அப்ப அசல் ஊருக்கு போக சொல்றான் இவங்களுடைய மூதாதையர் அங்கிருந்து வந்தாங்க யூசு அலைத்துடைய காலத்துல அவர்களை சகோதரர்கள் கூட்ட மாதிரிலாம் வந்தாங்கல்ல அது அவங்களுடைய அசல் ஊர் அசல் ஊருக்கு போக சொல்றான் பலஸ்தீனுக்கு போக சொல்றோம் அல்லாஹாலு நாம் அவர்களுக்கு சொல்லிய பொழுது சொல்லிய நேரத்தை நினைவு பாருங்கள் இந்த ஊரிலே நீங்கள் நுழையுங்கள் ஒரு ஊரை சுட்டி காட்டி அதாவது அவர்கள் அசலாக வாழ்ந்து மூதாயருடைய பலஸ்தீன் எந்த இடத்திலே பைத்துல் முகத்தஸ் இப்பொழுது இருக்கின்றதோ அந்த பகுதி அந்த இடத்துக்கு போங்க என்று அல்லாஹால சொன்னார் அங்க போனீங்கன்னா நீங்க கேட்கற உணவுகள்லாம் கிடைக்கும் கீரை பருப்பு வெங்காயம் பூண்டு எல்லாம் கிடைக்கும் விளைய வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது சிரமப்படாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அல்லாஹத்தால மண்ணு செல்வாய்ண்ட அந்த உணவு பற்றி போன வாரம் விளக்கம் சொல்லப்பட்டது அதை இறக்கி வச்சா சொன்னா சிரமம் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சிரமம் இல்லாது மட்டுமல்ல அது அல்லாவே அவர்களுக்கு அனுப்பியதின் காரணமாக அந்த கேள்வி கணக்கும் கிடையாது தேவத்தினால அல்லாத்தால இதை சாப்பிட்டே நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேள்வி கணக்கும் கேட்க மாட்டான் இப்போ நமக்கெல்லாம் கேள்வி கணக்கு இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு டீ கொடுத்தாலும் சரி இப்போ எல்லாத்துக்கும் டீ கொடுப்பாங்க இந்த டீக்கு கூட கேள்வி கணக்கு டீயை குடிச்சியே பள்ளியாசல்ல உட்காந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்பாங்கல்லாம் தான் இந்த டீக்கு என்ன சுகுரியா செஞ்ச சுகுருன்னு சொன்னால் அதுக்கு தான் சுகுருக்கு மூணு வழக்கம் சொல்லப்பட்டது நாவினாலே கல்வினால் நாவினால் உறுப்புகளினால் இந்த மூன்றினாலும் நிகழ்த்தப்படக்கூடிய அமல்களுக்கு பேர் ஷுக்குரு அப்படின்னு சொல்லப்படும் வெறுமனே ஒரு டீ வாங்கி கொடுத்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கு பேர் சுகுர் இல்லை சுக்குர் அப்படின்னு சொன்னா சரீரத்துல கல்புளான நினைக்கணும் உறுதி கொள்ள வேண்டும் நாட்குனால அலமதுல்லா என்று சொல்ல வேண்டும் புகழ வேண்டும் அல்லாவை பிறகு உறுப்புகளினால் அமல் செய்ய வேண்டும் அதுக்கு பிறகுதான் சுக்குர் அந்த சுக்குரு என்ன செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட அல்லா தாலா கேட்போம் நம்ம தான் சம்பாரித்த கஷ்டப்பட்டு நம்ம இப்படி போய் சொல்ல முடியாது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பார்த்தேன் எல்லாம் கேள்வி என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு அல்லாட்ட போய் நம்ம சொல்ல முடியாது நீ கஷ்டப்பட்ட சரி தம்பி யார் அதை கொடுத்தது அப்படின்னு கேட்போம் அப்போ கஷ்டப்படுறவங்களாம் சம்பாதிக்கிறது கிடையாதுல்ல ஒருத்தர் கஷ்டப்படுறாரு காலையில் எழுந்திரிச்சி ஏழு மணிக்கு போகிறாருங்க சுக தொழுதுட்டு வேலைக்கு போறாரு ராத்திரிக்கு பத்து மணி பன்னெண்டு மணிக்கு திரும்பி வர்றாரு ஒரு ஐம்பது ரூபா கூட சம்பாதிக்க முடியல இன்னும் ரூவாள் இருக்கிறாரு காலையில் பத்து மணிக்கு தான் எந்திரிக்கிறாரு பதினோரு மணிக்கு தான் ஆஃபீஸுக்கு போறாரு போயிட்டு ஒரு மணிக்கெலாம் திரும்பி வந்துடுறாரு ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிச்சிட்டு வந்துடுறாரு நம்ம பார்க்குறேன் நிறைய அந்த மாதிரி ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் மணிக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் மணிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு மணிக்கு ஒரு ரூபா கூட கிடைக்காதான் யார் அல்லாஹ் அல்லா சொல்லுவான் இது அந்த மண்ணு செல்வா என்ற உணவு இறக்கப்பட்ட நேரத்துல இங்க சிரமம் இல்லாமல் கிடைச்சது அங்க கேள்வி இல்லாத ஒரு உணவு அது ஆனா இவர்கள் என்ன வாய் கொழுப்பு உங்களுக்கு சும்மா இருக்காம எங்களுக்கு கீரை வேணும் பருப்பு வேணும்னு கேட்டா விஷாமுக்காந்து அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் காடு கவுதாரி பொறிச்சது மீன் அது எதுவும் சொர்க்கத்திலிருந்து வந்துச்சு சாப்பிடாம என்ன பண்ணாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து பூச்சி இதெல்லாம் பருப்பு வேணும் பூண்டு வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு போங்க மின் ஹா ஹை தும் ரகதன் நீங்கள் விரும்பியவாறு எப்படி உங்களுக்கு கேக்குறீங்களோ அது மாதிரி ரொம்ப தாராளமா உங்களை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹத்தால சொன்னா ஆனா ஒண்ணு அந்த ஊருக்கு போகும்போது பாப சு அந்த ஊருடைய நுழையும் பொழுது ஊருக்குள்ள எல்லையில நுழையும் பொழுது ரொம்ப பணிந்தவர்களாக நுழையுங்கள் நுழையுங்கள் சுஜதன் சஜிதா செய்தவர்களாக அப்படிங்கிற அர்த்தம் ஆனா சஜிதாங்கிறது தலையை கொண்டு போய்கிறது மட்டுமல்ல ரொம்ப குனிந்தவர்களாக பணிந்தவர்களாக மனசுல அச்சம் உள்ள எண்ணோடு பணிந்தவர்களாக உள்ளே செல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் அப்புறம் நீங்க அந்த உள்ள வாசலுக்குள்ள நுழையும் அந்த எல்லைக்குள்ள நுழையும் இப்படி சொல்லணும் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னா பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக என்று சொல்லுங்கள் நல்பிர்லக்கும் உங்களுடைய பாவங்களை குற்றங்களை எல்லாம் நாங்கள் மன்னித்து விடுவோம் என்று அல்லாஹால சொன்னி நற்சல் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் இன்னும் அதிகப்படுத்துவோம் என்பதாகவும் அல்லாஹால நாம் சொல்லிய நேரத்தை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் என்ற பாலைவனத்திலிருந்து போகணும் அப்படி போகும் பொழுது இரண்டு மூன்று விஷயங்களை அல்லாஹால சொல்லித் தருகின்றார் ஒன்னு பணிந்தவர்களாக செல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ஹித்தத்துள் என்று சொல்லிக்கொண்டே செல்லுங்கள் அதாவது எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடையாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே செல்லுங்க அப்படி சென்றீர்கள் சென்றீர்களே ஆனால் நாம் பிறக்கும் கதாயாக்கும் உங்களுடைய குற்றங்களை உங்களுக்கு நாம் மன்னித்து விடுவோம் அதாவது எதை எதை நீங்க செஞ்சீங்களோ அதையெல்லாம் விட்டு மறைச்சிருவோம் பாவங்களை மன்னிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பாவங்களை மறைத்து விடுவது அப்படிங்கிற அரு பாவங்கள் மன்னிக்கப்படுவது அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே பாவங்கள் அல்லாஹத்தால மறைச்சிடுறது அப்படின்னு நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹால மறைக்காம வெளிப்படுத்திட்டு இருந்தா ஒரு மனிதன் கூட உலகத்துல உயிர் வாழ முடியாது வெளியாக்கப்படுதுன்னு வச்சுங்க இந்த யூதர்களுக்கு அப்படி முன்னால இருந்தது முன்னால சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு ராத்திரில திருடனார் அப்படின்னு சொன்னா காலையில் எந்திரிச்சுன்னா அவருடைய வீட்டு வாசல்ல எழுதப்பட்டிருக்கும் இன்று இரவு இவர் திருடினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தால் திருடன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் அவர் விபச்சாரம் செய்தால் காலையில வீட்டுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கோம் இந்த ஆள் விபச்சாரம் செஞ்சா ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுலாம் அப்படி எழுதிருக்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஒரு வீட்டு ஒரு ஆள் கூட வெளியே வர மாட்டோம் வெளியே வர முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்போ அந்த மாதிரி அல்லாஹால பாவங்களை மன்னித்தா மன்னிக்கின்றான் மறைக்கின்றான் பாவங்களை மன்னிக்க மறைக்கின்றான் இப்படி சொல்லிக்கிட்டு போனேங்கன்னு சொன்னா அவங்களுடைய பாவங்களை நாம் மன்னிப்போம் நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு இன்னும் நாம் அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹாலா சொன்னார் சரி இப்படி போனாங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி அடுத்த ஆயத்தில் அல்லாஹாலா எப்படி போனாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு கருத்தை விளக்குகின்றார் இப்படி ரெண்டு விதம் அதாவது நீங்கள் பணிந்தவர்களாக என்று சொன்னவர்களாக நீங்கள் சென்றால் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பு இப்ப அல்லாஹாலா எந்த கட்டளையை சொல்லுகின்றானோ சொல்லி இருக்கின்றானோ அந்த கட்டளையை அந்த விஷயத்தை முழுமையாக செய்து விட்டால் பாவம் மன்னிப்பு கிடைக்கும் பாவ மன்னிப்பு பாவங்கள் செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடுவது ஒன்று அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை அல்லா சொல்லுகின்றார் ஒரு மனிதர் செய்து விட்டால் அதுவே பாவ மன்னிப்புக்கு காரணமாக ஆகிவிடும் என்பதையும் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றனர் சொல்லுகின்றார்கள் பல அதிசர்கள் அருளப்பட்டு இருக்கின்றது சொல்லி ஒரு இடத்துல ஒரு அதிசல சொல்றாங்க இரண்டு விஷயங்களை நீங்கள் செய்வதாக என்னிடத்தில் வாக்களித்தால் பொறுப்பேற்றுக் கொண்டால் நான் சொர்க்கத்தை வாங்கித் தருவதற்கு உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் அப்படின்னு ரெண்டு விஷயம் ஒண்ணு இரண்டு உதடுகளுக்கு மத்தியிலே உள்ள உறுப்பையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியிலே உள்ள உறுப்பையும் ஹராமை விட்டும் பாதுகாப்பதாக நீங்கள் எனக்கு உறுதியளித்தால் அப்படின்னா ரெண்டு உதடுகளுக்கு மத்தியிலே உள்ள உறுப்புனா நாக்கு தொடைகளுக்கு மத்தியில உள்ள ஒரு சொன்னா மர்மஸ்தானம் இந்த ரெண்டே ஹராம்ல உபயோகிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி அளித்தால் இஸ்லாம் அப்படி வாக்குறுதி அளித்தார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படி கட்டுப்பாடோடு இருந்தால் அந்த ஆளுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தரு நான் பொறுப்பேற்றுக் நான் ஜாமீன் அப்படின்னு சொல்லலாலு சொல்றேன் எவ்வளவு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் மிகப்பெரிய விஷயத்தை சல்லாலிஸ்லாமல் ரெண்டு விஷயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று இன்னொரு அதிசல்ல சொல்லிய பொறுப்பேற்றுக் கொண்டால் உங்களில் இருந்து பொறுப்பேற்றுக் கொண்டால் அலுமனு உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் பேசினால் உண்மையே பேசுவது வாக்களித்தால் நிறைவேற்றுவது அமானிதத்தை பாதுகாப்பது மர்மஸ்தாரத்தை பாதுகாப்பது கண்களை அகராமை விட்டு பாதுகாப்பது கைகளை பாதுகாப்பது என்றெல்லாம் சொல்லலா அலிஸ்வலம் கிடைச்சி போயிடுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதனுடைய கருத்து இப்ப இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க செஞ்சா நான் அவங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவேன் என்று அல்லாத்தாலா சொல்லுகின்றார் இது அவர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் இதே சட்டம் நமக்கும் உண்டு அல்லாஹாலாவுடைய கட்டளைகளுக்கு பணிந்து அல்லா சொல்லக்கூடிய வார்த்தைகளை அஹ் சட்டங்களை கட்டளைகளை அப்படியே ஏற்று நடந்தா எல்லா பாகங்களையும் அல்லா தலம் அழிக்கிறோம் அது மட்டுமல்லீது முஹசினீன்களுக்கு அதிகப்படுத்துவோம் இன்னும் அதிகப்படுத்துவோம் யார் அப்படி சொல்ற கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு ரொம்ப கவனத்தோடு செய்கின்றார்களோ முஹசின் அப்படின்னு சொன்னா முன்னாலும் சொல்லி இருக்கிறேன் நினைக்கல யஹான் சொன்னா பல அர்த்தங்கள் இருக்கிறதுக்கு யஹசான் உடைய முஹசின் அப்படின்னா யஹசான் என்று பொருள் யசான் உடையவர் சொன்னா யாரு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது பொதுவான அர்த்தம் அல்லாஹு தாலாவுடைய விஷயத்திலே அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே அல்லாவிடத்திலே நெருக்கமாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அந்த கட்டளைகளை ரொம்ப கவனத்தோடு செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு மொக்சின் என்பதாக சொல்லப்படும் சொல்லலாறே சில அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவிடத்தில் எவர் எவ்வளவு நெருக்கம் பெறுகின்றாரோ நெருக்கமாக வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதை விட அல்லாஹ் மிக நெருக்கமாக வந்துவிடுகிறார் அல்லாஹுத்தாலாவுடைய விஷயத்திலே அல்லாஹுத்தாலாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே அல்லாவிடத்திலே நெருக்கமாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அந்த கட்டளைகளை ரொம்ப கவனத்தோடு செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு மொக்சின் என்றால் சொல்லப்படும் சொல்லலாரே சொல்லவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவிடத்தில் எவர் எவ்வளவு நெருக்கம் பெறுகின்றாரோ நெருக்கமாக வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதை விட அல்லா மிக நெருக்கமாக வந்து விடுகின்றார் இந்த நெருக்கத்தை பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் அப்ப அல்லாட்ட நெருக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் இவங்க என்ன செய்யணும் அமல்களை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் இஹ்லாசுடன் செய்ய வேண்டும் சொல்ல சொல்லுகின்றார்கள் ஒரு தான் நெருங்கி ஆனால் அவர் பக்கம் நான் ஒரு முழு நெருங்கி நெருங்கி வருகின்றேன் என்று அல்லாஹத்தானா சொல்லுகின்றார் ஒரு ஜான் என்னிடத்தில் என் பக்கம் நெருங்கி வந்தால் அவர் பக்கம் நான் ஒரு முழம் நெருங்கி வருகின்றேன் என் பக்கமாக ஒருகின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார் எவர் ஒருவர் என்னிடத்தில் நடந்து வருவாரே ஆனால் அவர் அவரை நோக்கி நான் ஓடி வருகின்றேன் என்று அல்லாஹான சொல்லிருந்தார் அல்லா தாரா மனிதன் எவ்வளவு செய்யிறானோ அதை விட அதிகமாக அதை விட இரண்டு மடங்கு அல்லாஹ் வேண்டும் என்னுடைய மனம் எப்படி இருக்கின்றது அதை வைத்து எனக்கு இரண்டு விஷயங்களை அல்லாஹாலிப்பான் இரண்டு பாவங்களை மன்னிப்பான் நான் பத்து பாவங்களை செய்து விட்டேன் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றான் இருபது பாவங்களை அல்லாஹாலிப்பான் மனிதன் எவ்வளவு கேட்கின்றன என்ன நினைக்கின்றன அதை விட இரண்டு மடங்கு அதிகமாக அல்லாவிடத்தில் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு செய்து கொண்டிருக்கின்றான் பொருளாக அல்லா நெருங்கி போறதோ அல்ல நெருங்கி வர்றது ரகமத்தும் இவருக்கு அதிகமா கிடைக்குதுங்கிற இடத்துல இருக்கிறான் அங்கிருந்து கொஞ்சம் நடந்து வந்தா ரெண்டு மூணு மூணு மூணு அர்த்தம் அல்ல அது அல்லாவுக்கு கூடாது அல்லாவுக்கு தகுதியானது அல்லது வர்றது ஓடி வர்றதுக்கு மகசிரத்தை கொண்டு பாவ மன்னிப்பை கொண்டு ரகமத்து செய்வதை கொண்டு அல்லாஹ் இந்த மனிதனுக்கு மிக நெருக்கமாகிவிடுகின்றான் என்று பொருள் இந்த மாதிரி யார் உபகார அதாவது நல்ல செயல்களை மனமுதவர்களாக விருப்போடு நன்மையாக ஆக்கிருவான் பாவங்களையே நன்மை ஆக்கிடுவான் இது பெரிய அதிசயமான விஷயம் நல்லா செய்யறது அவர் ஆயிரம் பாவம் செஞ்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த பாவம் மன்னிப்பு ரொம்ப அதிகமாக மூழ்கி அல்லாஹு விடத்திலே அழுது கண்ணீர் வடித்து என்னுடைய மாத்தப்படும் அதை பற்றி சொல்லி காட்டுகின்ற இந்த செய்தியின் முழு உரிமையும்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 பார்த்து கொள்ளுவங்க செய்யக்கூடியவர்களுக்கு நாம் அதிகப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹால செய்கின்றான் அந்த மன்னிப்பிலே இன்னும் அதிகத்தையும் அல்லாஹால தருகின்றான் அதிகத்தை தருவது என்பது அது அல்லாஹத்தாலாவிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாகும் அதை அல்லாஹ் தருவான் என்பதாக இந்த யூதர்களை பார்த்து அல்லாஹாலுக்கு என்ன செய்யணும் பாபா சுஜதன் அந்த ஊருடைய எல்லைக்குள்ளே நுழையும் பொழுது சுஜதன் படிவார் படிந்தவர்களாக நீங்கள் செல்லுங்கள் நான் வயர்ல்லும் இந்த அநியாயக்காரர்கள் அப்படின்னு அநியாயக்காரர்களே ஆரம்பிக்கிறான் அதுக்கு பத்தல் அல்லதீன வலமும் அநியாயம் செய்து விட்டார்களே இந்த மனிதர்கள் அவர்களுக்கு எந்த வார்த்தை சொல்லப்பட்டதோ அது அல்லாத வார்த்தையை அவர்கள் மாற்றி விட்டார்கள் செல்லுங்கள் அப்புறம் என்று சொல்லிக்கொண்டு செல்லுங்கள் என்ன அர்த்தம் சொன்ன பாவங்களை மன்னிப்பாயாக அப்படிங்கிற அர்த்தம் சித்தத்துன்னா சின்ன வார்த்தைக்கு ஒரு நிரப்பமான பொருள் பாவங்களை மன்னிப்பாயாக நடுவுல ஒரு மூனை ஒண்ணு போட்டாத்து கோதுமை அப்படின்னு அர்த்தம் இவங்க என்ன கேட்டாங்க எங்களுக்கு கோதுமை வேணும் அப்புறம் வந்து வெங்காயம் வேணும் பூண்டு வேணும் கீரை வேணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல ஊருக்குள்ள போகும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்றது போல ஹிந்தன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாங்களாம் உள்ள போகும்போது திமுருதான ஒழுங்கா அல்லா சொன்னது சொல்லிட்டு போகணும் இல்லாட்டி பேசாமலாவும் போகணும்னு சொல்றது போல அப்படின்னு சொல்லுங்க கோதுமைக்குள்ள மணி கோதுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே போனாங்களாம் அதான் எல்லாத்துக்கும் தெரியுமா நெல்லுக்குள்ள அரிசி இருக்குன்னு சொல்ற மாதிரி தோல் கோதுமை அதுக்குள்ள மணி கோதுமை அதாவது அல்லாஹ் சொல்றான் சுஜத நீங்கள் பணிந்தவர்களாக குனிந்தவர்களாக செல்லுங்க அப்படின்னாங்களா இவங்க எல்லாம் பின்னால திரும்பிக்கிட்டு பின்பக்கத்தை காட்டிக்கிட்டே போனாங்களாம் உள்ள அந்த எல்லைக்குள்ள போகும்போது முன்னால பணிந்தவர்களாக குனிந்து செல்ல வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க பின்னால திரும்பிக்கிட்டு பின்னாலே அதை போனாங்க கற்றை எவ்வளவு அலட்சிய அலட்சிய அநியாயம்ல இது அல்லா சொன்னதுக்கு நேர் மாறாக செய்து அல்லாஹ் கிண்டல் போன்ற மாதிரி அல்லாஹ் சொன்னதெல்லாம் ரொம்ப பெரியாசம் செய்து உள்ள சொன்னாங்க அதனால அல்லாஹால அந்த அநியாயக்காரர்கள் அப்படின்னா அல்லாஹ் சொல்றோம் நதியின மதமு அநியாயம் செய்துவிட்ட அவர்கள் மாற்றி விட்டார்கள் தொல்லை அவர்களுக்கு சொல்லப்படாத மாற்றி விட்டார் சொல்லிக் கொண்டே சென்றார்கள் என்று அல்லாஹால குறைப்படுகின்ற செயல் அழகும் உணவை இறக்கி வச்சு ஒரு பெரிய நபி கூட இருக்கிறாரு உளுள் அஸ்மை சேர்ந்த ஒரு பெரிய நபி அந்த நபி கூட இருக்கும் இந்த மாதிரி பெரிய அணியாயிரம் ஒரு நபி நபிக்கு முன்னாலேயே செஞ்சா ஒரு நபி ரெண்டு நபி இருக்கிறாங்க கூட இருக்கிறாங்க மனிதர்களின் மீது வானத்தில் இருந்து தண்டனையை இறக்கி வைத்தோம் அவர்கள் பெரும் பாவத்தை செய்துவிட்ட காரணத்தினால் பெரிய பாவத்தை செய்துவிட்ட காரணத்தின வானத்திலும் தண்டனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹால சொல்லுகிறார் வானத்திலும் தண்டனை இறக்கி வைத்தோம் அதாவது அல்லாஹால அனுப்பி வைத்தார் காலரா அப்படின்னு சொல்றோம்னா காலரா நோயை அனுப்பி வைத்தார் அதே நேரத்தில் காலரா எல்லாருக்கும் என்ன பேதி வைத்தால போறது வைத்தால ஒரு நாளைக்கு மாலை நேரத்திற்குள்ளாயிரம் நபர்காலி எழுபது பேர் முதல்ல பேர் சொன்ன கா மாட்டை வணங்கினாங்க அதன் காரணமாக ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு எழுபது ஆயிரம் பேர் இறந்தார்கள் அதே மாதிரி இங்க ஒரு எழுபதாயிரம் பேர் காலி ஆயிட்டாங்க அதான் அல்லாவதா சொல்றோம் இப்ப அந்த கடுமையான அந்த தாவன் கொள்ளை நோய் ஏற்பட்டு காலராய் ஏற்பட்டு செத்து எப்படி விழுந்துகிட்டே இருக்கிறாங்க எப்படி சுற்றுக்கு சுற்றுக்குருவிய சுட்டா எப்படினு உழுதுகிட்டே இருக்கும் அதை போல செத்து விழுந்துகிட்டே இருக்கிறாங்க காலையிலேருந்து சாய்ந்தரத்துக்குள்ளே எழுபதினாயிரம் பேர் மன்னிஞ்சுட்டாங்க ஊசா லயசலாம் சார்மலயும் அல்லாட்ட கையாந்து ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் இந்த என்னுடைய கோபங்களை நீங்கள் மன்னிச்சிருக்கு அவங்க தெரியாமல் கேட்டுட்டாங்க தெரியாமல் சொல்லிவிட்டாங்க மன்னிச்சு அப்புறம் கடைசி நேரத்தில் அல்லாஹாலா மன்னிப்பண்ணித்தான் உடனே அந்த காலை தான் அந்த மாலைக்குள்ளாக அல்லாஹால இந்த நிகழ்ச்சியை நடத்தி இதையெல்லாம் அல்லாஹலை மதியனாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்க மூதாதையர்கள் இப்படி அநியாயம் பண்ணாங்க அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைச்சிட்டு நீங்க அதையெல்லாம் நினைச்சு பார்த்து நீங்க ஒழுங்கா நடத்தி இந்த ரசூலை நம்ப வேண்டும் முகமது சல்லுல்லா அலே சொல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த குரானை நம்ப வேண்டும் குரானுடைய சட்டப்படி நடக்க வேண்டும் அலி அவர்கள் சொல்லக்கூடிய சட்டம் முறைப்படிக்கு நீங்கள் நடக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை அல்லாஹத்தால இங்கு இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு சொல்லி காத்துகின்றனர் அவர்களுக்கு மட்டுமல்ல குரான் சொல்லப்பட்டு விட்டால் பதிக்கப்பட்டு விட்டால் நேற்று கூட ஒருத்தர் சொன்னாரு என்னங்க மாட்டேங்கிறீங்களா ஆறு பொம்பளை கட்டி கொடுத்துட்டாங்க ஒப்பந்த பண்ணிட்டாடிக்காடி வைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க ஒழுங்கா நடந்தா போதுங்க அப்படின்ற அல்லாவுக்கும் இரு சட்டம் சொல்றாரு அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க சட்டம் அதாவது தெரியாதவர்கள் பல பேர் இருக்கிறாங்க தெரியாதத தங்களுக்கு தெரிஞ்சதாக காட்டிக்கொள்ளக்கூடிய பல பேர் சட்டங்கள் வந்து சொல்லப்படக்கூடிய சட்டங்களை கேட்டு தெரிய முடியாதவர்கள் அதுக்காக நம்ம அடிக்கடி சொல்றோம் ஜும்மாவுக்கு எல்லாரும் பயான் செய்யற நேரத்தில் எல்லாரும் வாங்க ஆனா எல்லாரும் வர்றாங்களான்னு கேட்ட பயான் கேட்கக்கூடியவங்க அந்த ஜும்மாவுக்கு தொழக்கூடியவர்கள் பாதி அல்லது கால்வாசி பேர் தான் இருக்கு மீதி முக்கால்வாசி பேர் பயான் கேட்கிறதே கிடையாது எல்லா பள்ளிவாசு முக்காவாசி பேர் கிடையாது கால்வாசி பேர் தான் ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரம் ஒரு உணர்வு ஏற்படும் கவலை ஏற்படும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் பயம் ஏற்படும் இல்லைன்னு சொன்னா கிடைக்காது தெரியாது இதெல்லாம் கேட்கறதுனாலதான் ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாவது ஏதாச்சும் வரும் இல்லைன்னு சொன்னா வராது இப்போ அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தால சொல்லுவதின் மூலமாக அந்த யூதர்களுக்கு அல்லாஹால எச்சரிக்கை செய்கின்றார் இந்த வாசகத்தை சொல்லுவதன் மூலமாக நமக்கு என்ன இதுல எச்சரிக்கை அல்லா சொல்லக்கூடிய அநியாயம் செய்த அந்த கூட்டத்தினர் அவர்கள் எது அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அது அல்லாததை மாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாங்க அது முன்னால பணிந்து போதும் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால காட்டிக்கிட்டே போனாங்க இந்த ஆளுக இதெல்லாம் பெரிய அல்லாஹவை பரிகாசம் செய்வதை போன்றுள்ள வாசகம் வாச அல்லா எதை சொல்லுகின்றன ரசூல் எதை சொல்லி இருக்கின்றார்களோ அதை மாற்றவே கூடாது மாற்றுவது மிகப்பெரிய குற்றம் அதே மாதிரி குரானுடைய வார்த்தைகள் ஹதீசுடைய வார்த்தைகள் இருக்க அந்த வார்த்தைகள்ல மாற்றுவது எதுவுமே கூடாது அதே மாதிரி அதே மாதிரி அர்த்தம் உள்ள வேறொரு வார்த்தை இருந்தாலும் கூட அந்த வார்த்தையைத்தான் சொல்லணும் குரான்ல மாத்தூடாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் குரான்ல யாருமேட்டாங்க ஒரு எழுத்து ஒரு புள்ளியும் அப்படித்தான் சொல்லணும் ஹராமாச்சு என்பதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அது யாரும் மாத்த மாட்டாங்க ஹதீசில கூட மாத்தக்கூடாது ஹதீஷுடைய வார்த்தைகள் இருக்குதே அந்த வார்த்தைகளை கூட மாத்தக்கூடாது இப்ப உக்கார் தான் அப்படின்னு சொன்னா அதுக்கு தமிழ்ல உட்கார்ந்தான் அப்படி இருந்தாலும் அமர்ந்தான் அப்படின்னு ரெண்டும் ஒரே அர்த்தம் இருந்தான் அப்படின்னு சொன்னாலும் உட்கார்ந்தான் அர்த்தம் இப்ப அமர்ந்தான் உட்கார்ந்தான் இருந்தான் அப்படின்னு எந்த வார்த்தை போட்டு சொல்லலாம் ஒருத்தர் சொல்றாரு அவர் சொல்றாரு உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் போய் இவர் சொன்ன அதே வார்த்தை அவர் அமர்ந்தார் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா ரெண்டு ஒண்ணுதான் அவர் உட்கார்ந்தாரு அமர்ந்தார் அவர்த்த போயிடு அங்க போய் ரிப்போர்ட் சொல்றேன் அந்த வாசகத்தை அப்படின்னு சொல்றேன் இது ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா ஹதீசில ஒரு வார்த்தையை ஒரு வார்த்தை இருக்குது ஜலஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுல எந்த வார்த்தையை சொல்லி இருக்காங்களோ அந்த வார்த்தையை தான் சொல்லணும் போய் அதனாலதான் சொல்றாங்க என்னுடைய சொல்லு அது ஒரே ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரி நான் சொன்னதை அப்படியே போய் சொல்லணும் ஒரே ஒரு வசனமாக இருந்தாலும் சரி ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை அப்படியே சொல்ல வேண்டும் எத்தி வைக்க வேண்டும் நான் சொல்லாத ஒரு வார்த்தையை எவர் ஒருவர் அடுத்தவரிடத்திலே சொல்லிவிடுகின்றார் சொல்லாத வார்த்தையை சொல்லி விடுகின்றார் அவர் தங்குமிடம் நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் என்றுதான் சொல்றார் சொல்லாத ஒரு வாசகத்தை ஒரு ஹதீசை சன்னாலிசன் சொன்னதாக போய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க இவருக்கு இடம் எங்க நரகன் தான் என்று சொல்லல்ல அலுவலம் சொல்லுகின்றார் ஒரு மனிதனுக்கு அல்லாஹத்தாலா ஒரு மனிதனை அல்லாஹால செழிப்பாக்கி வைப்பானாக என்னுடைய சொல்லை அவன் கேட்டான் கேட்டவாறே எத்தி வைத்தான் எப்படி கேட்டானோ அதே போல மற்றவர்களுக்கு சொல்லி எட்டி வைத்தார் அந்த மனிதனுக்கு அந்த மனிதனை அல்லாஹத்தால செழிப்பாக்கி வைப்பானாக என்று சொல்லலா அலுவலன் சொல்றாங்க அப்ப கேட்டது எப்படி அப்படி சொல்லணும் சொல்லல்ல அலுவலம் ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க அந்த வார்த்தையை அப்படியே சொல்லணும் அந்த வார்த்தையை மாற்றி அதே அர்த்தம் வேற ஒரு வார்த்தைக்கு இருந்தாலும் கூட சொல்லக்கூடாது அது குற்றமாச்சு மிகப்பெரிய குற்றம் அல்ல அப்படி சொல்லுவார் ஏன்னு கேட்டா ரசூல்லாய் சொல்லல்லா அலிஸ்வலன் சொல்லுன்ற வார்த்தை இருக்கிறது அவங்களா சொல்றது அல்லது அல்லா இவர்களுக்கு உதிப்பாக்கி வைத்து சொல்லக்கூடிய வார்த்தை அனில் ஹபா சலல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் தன்னுடைய மனோ விருப்பத்திற்கு எதையுமே சொல்லியது கிடையாது என்று அல்லாகவே சொல்லுகின்றார் அதனால சலல்லா அலுவலம் சொல்றது அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் அது அல்லாஹ் சொன்னது அது ஒரு வகை சல்லா அலுவலம் சொல்றது அது ஒரு வகை குரான் என்பதும் அல்லாஹுடைய வார்த்தை தான் ஹதீஸ் அல்லாஹுடைய குரான் ஜிபாம் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்டு ஜிபிராம் தாங்களாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஹதீஸ் என்பதாக சொல்லுகின்றோம் இந்த ஹதீச அல்லாஹால நேரடியாக ரசூல்ல கல்வில போட்டான் இது வகையுள் ஓதப்படாத வகை ஓதப்பட்ட வகை மூலமாக நேரடியாக கொடுக்கப்பட்ட வகை என்பதாக சொல்லும் அதனால் அந்த எழுத்த கூட மாத்தக்கூடாது இஸ்லாம் அவர்கள் ஒரு அதிச ஒரு விஷயத்தை சொல்றாங்க சகாபாக்களுக்கு மத்தியில உங்களில் ஒரு மனிதர் படுக்கைக்கு செல்லும் பொழுது தூங்க செல்லும் பொழுது ஒது செய்து கொண்டு இந்த வாசகத்தை ஓதிக்கொண்டு படுத்தால் தூங்கினால் அப்படியே அவர் இறந்து விட்டால் அவருடைய ரோஹ போய்விட்டால் அல்லாஹால கைப்பற்றி விட்டால் அவரை அல்லாஹத்தாலா மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்து விடுகின்றான் அல்லது காலையில் அப்படியே எந்திரிச்சிட்டாரு விழிச்சு எழுந்து விட்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக எழுந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சிலவாயசம் ஒரு துவாவை சொல்லி தர்றாங்க தூங்க போகும்போது யார் யாருக்கு என்ன துவா ஓதணும் சின்ன துவாவையும் சல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லி கொடுத்திருக்கின்றார் அல்லாஹுமா பிஸ்மிக அமுக்கு உன்னுடைய திருநாமத்தால் உன்னுடைய பெயரின் காரணமாக அமுத்து நான் மவுத்தாகிறேன் தூக்கமே மௌத்துவான் அதனால மௌத்தாகிறேன் அப்புறம் உன்னுடைய பெயராலையே நான் காலையில எழுந்திரிக்கிறேன் உயிர் பெற்று எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி படுக்கணும் இது ரொம்ப சின்னதுவா சோம்பேறியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்றது அப்படியே படுக்கல உட்காந்து அப்படி சாயும் போதே பிஸ்வில்லா அல்லா அமுத்து வாகையா பிஸ்விகா அமுத்து வாகையான்னு முடிஞ்சு போயிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒளி செஞ்சுட்டு உட்காந்து உட்காந்து சொன்னா கொஞ்சம் நீட்டமா துவா ஓதணும் அப்படிங்கிற ஒரு வாசகம் இந்த வாசகத்தை அந்த கருத்து இதற்கு சொல்லப்பட்டதுதான் ஒரு மனிதர் இதை ஓதி கொண்டு படுத்து தூங்கினால் அப்படி அவர் இறந்து சொர்க்கத்திற்கு சென்று விடுகின்றார் காலையில் பாலங்கள் மன்னிக்கப்பட்டவராக இறங்கின்றார் என்று சொல்வதன் சொல்லி கொடுத்தாங்க ஒருத்தர் ஓதும் என்ன பண்ணாரு கடைசியா ஆமன் தும்பிதா கல்லதி அன்சல்த நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் ஈமான் கொண்டேன் அருசல்த நீ அனுப்பித்தபியையும் அந்த ரெண்டு ஒண்ணுதானே அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு சகாபி என்ன பண்ணாரு கல்லதி அப்படிங்கிற இடத்துல ரசூலி கல்லதி அருசல்தா அப்படின்னு சொன்னார் தூங்க போகும்போது சலதாசன் சொல்லி கொடுத்த அந்த துவாவை சொல்லும் அன்சல்திதினா இதை இன்னொரு சஹாபி கேட்டார்லா வந்து நபி கல்லது வார்த்தையில போட்டாங்க இவர் ரசூல் சொல்றாரு அப்படின்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட போய் கேட்கல மறுநாள் போய் ரசூல்லா இசலா செலுத்து சொன்னார் யார சொல்ல அந்த மனிதரை கூப்பிட்டு போய் சொல்றாரு இவரு ராத்திரி நீங்க சொல்லி கொடுத்த துவாவுக்கு மாத்தி ஓதுறாரு அது சரிதானா அப்படின்னு கேட்டார் அரிசல்து நீங்க சொல்லி கொடுத்தீங்க இவர் ஒரு ரசூலிக்கல்லது யார் செலுத்த அப்படின்னு சொல்லி படிக்கிறாரு சரிதானா சலல்லா அலையா ஒரு வார்த்தையை சொன்னேனோ அதே மாதிரி உண்டு ரசூலுக்குள்ள நபி உண்டு நபிக்குள்ள ரசூல் கிடையாது நபிங்கிறது வேற ரசூல் வேற நபி அப்படின்னு சொன்னா ரசூல் சொன்னா புதிதாக வேதம் கொடுக்கப்பட்டவர் சட்டம் கொடுக்கப்பட்டவர் அப்படின்னு எல்லா இடத்திலிருந்து புது சட்டம் வந்தவர் முன்னால உள்ள நபிமார்களுக்கு உள்ள சட்டத்தை கொஞ்சம் மாத்தி பின்னால சொல்லி இருப்பான் அவருக்கு பேர் ரசூல் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறோம் அந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் ரசூல் மார்கள் சேர்ந்தவங்க தான் அதுல முன்னூத்தி பேர் ரசூல்மார்கள் இருப்பா இருக்கிறாங்க ரசூல் பேர் தான் நபிங்கிறவங்க ஒரு லட்சத்தி லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி கூட கூட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க நபிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ரசூலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இந்த இடத்துல ரசூல் சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறது வெளமாக்கள் விளக்கம் சொல்லும் இப்படி சொல்றாங்க ரசூல் அப்படின்னு சொன்னா அல்லா அனுப்பி வச்சவருக்கு பேர் ரசூல் ரசூல்னா அனுப்பப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் செய்தி கொடுத்து அனுப்பப்பட்டவர் தூதாக அனுப்பப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் ஆனா அதே நேரத்தில் ரசூலுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது நான் ஒரு ஆளை அனுப்புறேன் இங்க இருந்து இங்க இருந்து பேரிசுக்கு போய் இந்த கடையில போய் இந்த இதை வாங்கிட்டு வைப்பா இந்த பணத்தை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கொடுத்து அனுப்புறேன் அவர்கிட்ட அவருக்கு பேரு ரசூல் தான் இங்க இருந்து போறாரு அவருக்கு பேரு ரசூல் தான் எனக்கு தூதரா அவரு போறாரு அப்படின்னு அர்த்தம் அதான் அரபியில அரபியில உறுதுல காசித் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருந்து இவருக்காக போய் அவர் வாங்கிட்டு வர்றவர் இவருக்கு பதிலா போறவர் அந்த அர்த்தம் ரசூலுக்கு இருக்குது அதனால ஒபி நபி கல்லது அரசுங்கிற இடத்துல ரசூலி கல்லது அரசுனா அந்த வேற ஒரு அர்த்தம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடாது அலிஸ்வர்கள் விளக்குவதற்காக வேண்டி அதை மாத்தாதே அல்லா தால அலிஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் இப்ப நமக்கு அவர்கள் அந்த ஹிபத்துல ஹிபத்து கோதுமை அப்படின்னு சொல்லி மாத்திட்டு போனாங்க எது சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதுக்கு மாற்றமாக நடந்தாங்க அதனால அவர்களுக்கு தண்டனை இறக்கப்பட்டது இதுல வார்த்தளை தண்டனை அந்த தண்டனை அல்லாஹத்தால் அவர்களுக்கு எச்சரிக்கை அவர்களுக்கு இறக்கி அந்த தண்டனை சொல்லி காட்டுகின்ற வானத்திலிருந்து தண்டனை அதாவது காலனாவை அல்லாஹத்தால இறக்கி வைத்தான் அதன் மூலமாக காலையிலிருந்து மாலைக்குள்ளாக எழுபதி நபர்கள் இறந்தார்கள் வார்த்தைகளை வேண்டும் என்றே ஒரு மனிதன் மாற்றுகின்றான் அல்லாரசூருடைய குரான் இதே தண்டனம் எழுபதனாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் முகத்தாக அல்லாஹால என்னுடைய உம்மத்தினரை முந்தைய உம்மத்தினர் போன்று ஒட்டுமொத்தமாக நீ அழித்து விடாதே தண்டனையை கொண்டு அழித்து விட கூடாது அப்படின்னு அல்லாட்ட கேட்டாங்க அழுது கேட்டாங்க அல்லாஹால ஏற்றுக்கொண்ட தண்டனைகள் ஏற்படும் சில சில நேரங்களில சில மனிதர்களுக்கே ஏற்படும் ஒட்டுமொத்தமாக அந்த காலத்துல எல்லாத்தையும் அழிச்சா பாருங்க சேர்த்து அந்த கோபுகள் பூராத்தையும் அழிச்சான் கோபுகளை அப்படியே தோசையை பரட்டுற மாதிரி அந்த பூமி அப்படியே போட்டு அழிச்சான் ஆகு சமூகத்துடைய கூட்டத்தார்கள் ஏழு நாள் ஏ எட்டு எட்டு பகல் ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் காற்றடிச்சு எல்லாருமே அழிஞ்சி போனாங்க லூஹலைடைய காலத்துல வெள்ளப்பொருளையும் ஏற்பட்டு எல்லாரும் அழிஞ்சி இப்படி பல்வேறு நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹா தாலா குரான்ல சொல்லி காட்டு எல்லாம் அழிக்க அதே மாதிரி உள்ள அழிவு இந்த உமத்தினருக்கு ஏற்படு ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய நிலை ஏற்படுது ஒரு சில மனிதர்களுக்கு அங்கெங்கு ஆபத்துகள் ஏற்படும் தண்டனைகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் அது உள்ளது இப்ப ரசூல் சவல்லா அலிஸ்லாம் பொருட்கள் அவர்களுடைய துவாவால் நாம் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்குற அர்த்தம் அது அதனால் கூட என்ன பண்ணக்கூடாது குரானுடைய ஆயத்துகளையோ ஹதீசருடைய எழுத்துக்களையோ மாற்றி சொல்லக்கூடாது சரி பெரிய குரானம் என்ன சொல்லி இருக்கின்றோல்ல அவர்கள் எதை சொல்லி இருக்கின்ற அதையே செய்யாமலே இருக்கிறார் ஒரு முதலாளி ஒரு வார்த்த ஒரு சொல்ல ஒரு விஷயத்தை வார்த்த மா போய் சொல்றாரு போய் சொல்றாரு போய் நீ ஒரு ஆயிரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் போய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு ஆயிரம் ரூபா ரூபாய் இருந்தாலும் சொன்ன வார்த்தையை சொல்லல ஆனா அவர் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டாரு இப்ப வேலையை செஞ்சிட்டாரு மாத்தனா ஒரு குற்றம் சரி போய் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வச்சா இருப்பாரு வார்த்தையை மாத்திரது மட்டுமல்ல இவர் போய் வாங்கவே இல்லை அங்க போகவே இல்லை போகாமலேயே ஏதாச்சும் டிபி கொடுத்துட்டு இங்க வந்து போய் சொல்லிடுறாரு நான் போனங்க அவர் ஆள் இல்ல அப்படி இல்லை எப்படி இல்ல தரமாட்டேன் ஏதாச்சும் ஒன்னு சொல்றாரு இப்ப அது எவ்வளவு பெரிய குற்றம் வார்த்தையை மாத்திரதே குற்றம் அப்படின்னு சொல்லும் அந்த வார்த்தை என்ன சொல்லுங்கன்றோ அதுபடி அமல் செய்யாமல் அது எவ்வளவு பெரிய குற்றம் அல்லாஹால அதையும் இந்த வாசகத்தின் மூலமாக அல்லது கவுலன் வயிர் அல்லதையும் கயிர் என்ற வாசகத்தின் மூலமா அல்லாஹ் அதையும் நமக்கு உணர்த்துகின்றார் சொல்ல வேண்டும் வேண்டும் அமல்களையும் சரியாக சரியாக சொன்னா அவர்களுக்கு இறக்கப்பட்ட அதே மாதிரி தண்டனை இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் கூட ஆசிரியத்தில் கிடைக்கும் அவர்கள் செய்த அந்த பெரும் பாவத்தின் காரணமாக அல்லாஹத்தாலா பானத்தின் தண்டனையை அவர்கள் மீது இறக்கி வைத்தான் அணியாயக்காரன் மீது இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லி அவர்களுக்குரிய தண்டனையை சுட்டி காட்டுகின்றார் எனவே அல்லாஹத்தாலாவுடைய சட்டங்கள் யூதர்களுக்கு அல்லாஹுடைய நியமத்துக்கள் மிக அதிகமாக கொடுக்கப்பட்டன அவர்கள் இப்படியே பலதளவை மாற்றி மாற்றி பல்வேறு விதமான தீமைகளை செய்ததின் காரணமாக தண்டனைகளை அல்லாத்தாலும் அப்பொழுது அப்பொழுது கொடுத்து அவர்களுக்கு அந்த நிவாரணத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது அல்லாஹுடைய தண்டனை ஏற்படுதுனா இவங்க பாவத்துக்கு ப பரிகாரம் அர்த்தம் செய்த பாவத்துக்கு அது பரிகாரம் ஆயிடுச்சு அப்புறம் ஆசிரியத்தில் தண்டனை கிடையாது அப்படிங்கிற இவர்களை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டிய அல்லா தலா இந்த தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேற ஒரு இடத்துல அல்லாஹால சொல்றீங்க பின்னால கூட பின்னால வருது இந்த கடலை கடந்து போகக்கூடிய நேரத்தில் செங்கடல் பிளந்து அதன் வழியாக இந்த பனீஸ் ராயில் போயிட்டாங்க பிற அவனும் பிற கூட்டத்தாரம் அழிக்கப்பட்டார்கள் சம்பவம் சொல்லப்பட்டது அப்படி அந்த தீங்கு இடத்துல போய் தங்கி இருக்கக்கூடிய நேரத்திலேயோ அதற்கு முன்னதாக ஒரு ஊர் வழியாக இவர்கள் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் சிலை வணக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்த்துடைய கோமுகள் எதுக்காக வேண்டி வந்தாங்க நபியா இணை வைப்பது அல்லாவுக்கு இணை வைப்பதை ஒழித்து அல்லா ஒருவனையே வணங்க வேண்டும் மக்கள் அப்படிங்கறது ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்காக போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊர்ல இந்த காட்சியை பாக்குறாங்க அந்த ஜனங்கள் சிலையை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப மூசா அலி அந்த மக்கள் கேட்கிறாங்க அல்லாஹ் குரான் தருகின்ற அதாவது இந்த இந்த ஊர்காரர்கள் எப்படி சிலைகளை வணங்குகின்றார்களோ அதே போன்று அல்லாவை வணங்குறதுக்கு எங்களுக்கு சில சிலைகளை செஞ்சு தாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க அல்லாவை வணங்கன்னு சொன்னா கொஞ்சம் பார்த்து வணங்குனா நல்லா இருக்கும் இவங்க எல்லாம் பார்த்து பார்த்து வணங்குறாங்க அது மாதிரி எங்களுக்கு சில சிலைகளை செய்து தாருங்க நாங்களும் வணங்குகின்றோம் அப்படின்னு சொன்னாங்க இது எவ்வளவு பெரிய குற்றம் அவங்களுக்கு தெரியும் இப்படி சிலை வைத்து வணங்குவது ஷிர்கு அப்படிங்கறதும் தெரியும் இதை கேட்பது குற்றம் அப்படிங்கறதும் உணர்ந்து இருக்கிறாங்க இருந்தாலும் கூட முசாலை இஸ்லாம் அவர்களை பரிகாசம் செய்கின்றதை போல அல்லாவுடைய வார்த்தைகளை அவருடைய கட்டளைகளை பரிகாசம் செய்வதை போன்று அவர்கள் கேட்டார்கள் எங்களுக்கு அதற்காக வேண்டியும் அவர்களுக்கு சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டன அந்த குற்றத்தை போக்குவதற்காகவே அது அல்லாஹால தண்டனையை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது விளங்க வேண்டும் பொதுவாக சட்டங்கள் பொதுவுதான் அதாவது ஒரு மனிதன் பாவ குற்றத்தை செய்துவிட்டால் அதற்கு தண்டனை என்பதாக விதிக்கப்படுகின்றதல்ல மார்க்கத்தில அந்த தண்டனை குற்றத்திற்கு பரிகாரமாக ஆக்கப்பட்டு விடுகின்றது உதாரணமாக ஒரு மனிதன் மது அருந்தினான் இஸ்லாமிய சரீரத்துல இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அந்த மனிதன் மது அருந்திய மனிதன் அவன் மது அருந்தி விட்டான் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டால் சாட்சிகள் இருந்தால் அவனுக்கு எண்பது கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே நிறுத்தி எண்பது கசையடி அவனுக்கு கொடுக்கணும் என்பதை கசையடி கொடுக்கப்பட்டது முடிஞ்சிருச்சு ஆசிரியத்தில் ஏன்னா அந்த ஆசிரியத்துடைய தண்டனையை போக்குவதற்காக வேண்டிதான் உலகத்துல தண்டனை ஏற்படுத்தப்பட்டது அதே மாதிரி ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தான் அவன் திருமணம் ஆனவனாக இருந்தால் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் கல்லால் அடிச்சு அவனை சாகடிக்கட்டும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இப்படி அப்படி சாகடிக்கப்பட்டு விட்டால் அதுவே அந்த மனிதருக்கு குற்ற பரிகாரம் அல்லா இடத்துல தண்டனை கிடையாது அல்லா இடத்துல சுத்தமான மனிதராக அவர் ஆகிவிடுகின்றார் அது பெரிய தௌபாவாக மாறி விடுகின்றது அந்த மனிதருக்கு கல்லால் அடிப்பதே தௌபாவாக மாறிவிடுகின்றன அதே போல ஒரு மனிதன் திருமணம் ஆகாதவனாக இருந்தால் அவனுக்கு நூறு கசையடிகள் கொடுக்க வேண்டும் விபச்சாரம் செய்தால் நூறு கசையடிகள் கொடுக்க வேண்டும் கசையடி கொடுக்கப்பட்டு விட்டால் அவனுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அது ஆகிவிடுகின்றோம் சொல்லலாதிசுவன் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் அப்படி ஒரு பாவத்தை செய்து பெரிய பாவத்தை செய்து அந்த பாவம் மறைக்கப்பட்ட அல்லா மறைச்சிடறாங்க மக்களுக்கு தெரியாமல் மறைச்சடுறான்னு வச்சுங்க இது அல்லாஹா அந்த மனிதன் மீது செய்திருக்கக்கூடிய பெரிய பேருபகாரம் நிறைய பேர் நம்மள தினியோ பேர் இருக்கிறோம் அந்த மாதிரி பெரும் பாவங்கள் செய்யறோம் செஞ்சிட்டு அல்லாஹாலா மறைச்சிடறாத யாருக்கு தெரியாமையே போயிடுது மக்களுக்கு தெரியறது இல்லை மக்களுக்கு தெரிஞ்சா பெரிய கேவலமாச்சு அல்லா மறைச்சான் அது எவ்வளவு பெரிய நியமத்து அல்லாவுடைய சுக்குர் செய்யணும் பிறகு அல்லாஹிடத்தில் இவர் தௌபா செய்யணும் தௌபா செய்து அல்லாஹுக்கும் இந்த மனிதனுக்குள்ள தொடர்வது தௌபா செய்து அழுது கண்ணீர் வடித்து நான் இப்படி குற்றம் செய்து விட்டேன் இனிமேல் மௌத்தாவது வரைக்கும் அந்த குற்றத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லா இடத்துல ஒப்புக்கொண்டால் வா மன்னிப்பு கடைச்சு தௌபா கடைச்சி போயிடு சனதாலேஸ்வன் சொல்லுகின்றார்கள்ருங்களிலே ஒரு இரவு நேரத்தில் ஒரு பாவத்தை செய்கின்றார் காலையில் எழுந்த உடனே அதை மக்களுக்கு தெரியாம அப்படின்னு சொன்னா இவரும் அதை மறைச்சிடணும் இவருடைய கடமை என்ன இவரும் மறைச்சிடணும் ஜனங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சதை இவர் பகிரங்கப்படுத்த கூடாது பகிரங்கப்படுத்தினா இவன் பெரிய மோச நான் ஒரு பாவத்தை செஞ்சு தெரியல காலையில எந்திரிச்சா எல்லாம் யாருக்குமே தெரியாது அது யாருக்குமே தெரியல இவர் தன்னுடைய நண்பர்கள்ட போய் சொல்றாரு இவர்கள் நான் ராத்திரி பார்த்தீங்களா இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஞ்ச பாவத்தை பகிரங்கப்படுத்துறான் அல்லா மறைச்சிருக்கா இவன் பகிரங்கப்படுத்துறான் இவன் பெரிய அநியாயக்காரன் அல்லா இவனுக்கு மறைச்சிட்டான் இவன் போய் பகிரங்கப்படுத்தான் சில மனிதர்கள் வாலிபர்கள் அப்படி செய்யறாங்களா இல்லையா ராத்திரி போறான் அப்படி ஷோவில இருந்தாப்பா அப்படின்னு சொல்றான் நாம ட்ரிம்மா இருந்தேன் அப்படிங்கிறான் என்ன கேட்ட நிறைய போட்டிருந்தேன் அப்படிங்கிறான் அல்லா மறைச்சிட்டான் இவன் வந்து பகிரங்கப்படுத்துறாரு இது பெரும் குற்றம் இவன் பாவம் செய்தது ஒரு குற்றம் பாவத்தை பகிரங்கப்படுத்துவது இரண்டாவது குற்றம் இந்த மனிதன் மீது அதனால அல்லாஹ் பாவம் செய்து விட்டால் உடனடியாக அதற்கு தௌபா செய்து பாவத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹால ஹதீசுகளிலே நிறைய சொல்லி தருகின்றார்கள் இங்க பாவங்களின் காரணமாக தண்டனை கொடுக்கப்படுவது அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய பெரிய நமத்து என்பதையும் விளங்க வேண்டும் என்ற கருத்தையும் அல்லாஹால சொல்லிக்காட்டு அவங்கள எழுபது ஆயிரம் பேர் காலரா வந்து இறந்து போனாங்க அவங்க எவ்வளவு பெரிய அநியாயக்காரங்க அப்படின்னு இப்ப நம்ம சொல்லக்கூடாது இறந்து போனவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சு போயிடுச்சு இறந்து போனவங்கலாம் மன்னிக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்களாக போயிட்டாங்க யார் இறந்தாங்களோ அவங்கெல்லாம் ஏன்னு கேட்டா அந்த காலராவின் மூலமாக கொள்ளை நோயின் மூலமாக கொள்ளை நோய் ஏற்பட்டு அதுக்கு பிறகு இந்த உலகத்தில வாழ முடியாத சூழ்நிலையில முத்தாயிட்டாங்க இந்த கொள்ளை நோய் எதனால ஏற்பட்டது அவங்க செய்த பாவத்தினால ஏற்பட்டது அந்த பாவம் கொள்ளை நோயினால மன்னிக்கப்பட்டு விட்டது மன்னிக்கப்பட்டு விட்டால் உடனே சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க அதனாலதான் ஷஹீதுகள் இருக்கிறாங்கள போய் தங்களுடைய உயிரை விட்டுறாங்க எதிரிகள் விட்டுறாங்க இவங்க ஷஹீதாயாங்க இந்த ஷகீதுகள் உடனடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது ஏன்னா அதுக்கு பின்னால உலகத்துல வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை பாவமே அறவே பாவம் செய்யாத நிலையில இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க அதே மாதிரி அல்லாவுடைய தண்டனை ஏற்படக்கூடிய நேரத்தில் அது ஏற்பட்டால் அது பாவத்திற்கு பரிகாரம் என்பதாக விளங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால சுட்டி காட்டுகின்றார் ஒரு குற்றம் செஞ்சிருக்கு காரணமாக பாவங்கள் ஏற்படுது என்பதை விளங்கி அதை பொறுமையோடு சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற அதனால யாருக்காவது ஒரு மனிதருக்கு நமக்கு தீ தீமைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் துன்பங்கள் ஏற்படக்கூடிய இப்படி வழங்கணும் இன்னொரு ஆளுக்கு ஏற்படுதுன்னு வச்சுங்க அந்த என்ன அநியாயம் தெரியலையே மனிதர்கள் நம்ம யாராவது ஒருத்தருக்கு ஒரு துன்பம் ஏற்படுது ஒரு கஷ்டம் ஏற்படுது என்ன அநியாயி செஞ்சாலும் தெரியதாலே உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொல்ற அவருக்கு ஏற்பட்ட கஷ்டம் அநியாயத்தினாலையும் வந்திருக்கலாம் சோதனையினாலும் வந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஒரு நோய் ஏற்படுகின்றது ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுகின்றது நான் செய்த பாவத்தினால் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு நான் வளர்க்கணும் அவ்வளவுதான் எனக்கு நான் தீர்ப்பு செய்த அடுத்தவருக்கு தீர்ப்பு எனக்கு அதிகாரம் கிடையாது அடுத்தவரை சொல்லவே கூடாது அது ஒரு குற்றமாக ஆயிடும் ஏன்னா அவர் நல்லவராய் இருந்து சோதிப்பதற்காக அல்லாஹால கொடுத்திருந்தாலும் துன்பத்தை கொடுத்திருந்தார் இவர் என்ன அநியாயிஞ்சானோ சொல்லியிருந்தார் அநியாயக்காரன் அது அடுத்தவரை பத்தியே பேசக்கூடாது நமக்கு தான் நம்ம தீர்ப்பளித்துக் கொள்ள வேண்டும் தீர்ப்பளித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹால சுட்டி காட்டுகின்றார் எனவே அந்த யூதர்கள் மூசா அலை நபிமார்களோடு அவர்கள் இருக்கின்றார்கள் இரண்டு பெரிய நபிமார்களோடு இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் இப்படி வார்த்தைகளை மாற்றி சொல்லியதன் காரணமாக அல்லாஹால தண்டனையை கொடுத்தான் என்று அவர்களுக்கு சொல்லி யூதர்களுக்கு அல்லாஹால அறிவுறுத்துகின்றார் சமநாயசனுடைய காலத்திலே உள்ள ஊர் யூதர்களை சிந்தித்து பார்க்குமாறு அல்லாஹத்திடுகின்றார் அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் வரக்கூடிய வேதக்காரர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் கூட அல்லாஹால இதன் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றான் அல்லாஹால இப்படியெல்லாம் முன்னோர்களை நடத்தி வைத்திருக்கின்றான் அமைத்து வைத்திருக்கிறார் வாழ்க்கை அதை சிந்தித்து பார்த்து அல்லாஹ் ஒருவனையே ஒருவனையே நீங்கள் வணங்க வேண்டும் என்னுடைய சொல்லை கேட்க வேண்டும் என்னுடைய ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்னுடைய பின்பற்ற வேண்டும் நபி சொல்லுவதை கேட்க வேண்டும் அந்த முறைப்படிக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்ற எச்சரிக்கையை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதக்காரர்களுக்கும் அல்லாஹத்தாலா இந்த ஆயத்தின் மூலமாக அறிக்கை கொடுக்கணும் அனைவருக்கும்